அதுக்கு அடுத்தது விராட்ட பருவா அந்த பருவ சரித்திரத்தை ஸ்மரித்தாலே மழை கொட்டும் மழையுமே அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான சரித்திரம் ஏன்னா தர்மபுத்திராதிகள் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாள் அவள் இருக்கிற இடத்துல ஒரு முன்ன மழை பெய்யுமா பசுக்கள்லாம் நன்றாக இருக்குமா வைத வித்துக்கள்லாம் குமோத்தம் பண்ணுவாள் லிங்கம் பண்ணுவாள் லிஷ்டம் பண்ணுவாள் அங்கே பகவத் ஆராதனை சத்தியம் பேசுவாள் சந்தோஷமாக இருப்பாள் ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறாள் இது கிருஷ்ணத்தினோட இப்படி சொன்ன அதற்கு பிறகு உத்தியோகம் வருவாட்டும் எல்லாம் தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் பட்டால் பாடு ஒரு கஷ்டம் இல்லாம பொய் சொல்றான் அவன் ஒரு கஷ்டம் தர்மத்தை விட்டு விடுறான் இல்ல அத்தனை தர்மத்தை விடல சத்தியத்தை விடலை இப்ப வசதியா இருந்தும் தர்மத்தை விட்டுவிட்டு சத்தியத்தை விட்டுவிட்டு சௌக்கியமா இருக்க போறோம்னு நினைச்சுக்கிறான் இந்த சௌக்கியம் தர்மத்தை விட்டு சத்தியத்தை விட்டு சௌக்கியம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அர்த்த சாஸ்திரம் எழுதினார் சுக்ர சுக்ர நீதி சிஷியம் காட்டான் அஞ்சு அத்தியாயம் எழுதினே இந்த அத்தியாயத்துல அமெரிக்கா மாதிரி நம்ம ஊர்ல பணம் இருக்கிறதுக்கு வழி சொன்னீ தவிர்த்து சுகமா இருக்கிறதுக்கும் ஒண்ணும் சொல்லலையே மனக்கவலை இல்லாம இருக்கிறதுக்கும் ஒண்ணும் சொல்லலையே என்ன என் புஸ்தகம் கவலைப்படுறதுக்காக புத்தகம் சுகம் வேணும்னா தர்மசாஸ்திரத்தை போய் பார்த்துக்கணும் மூணாவது அத்தியாயத்துல சுகம் தர்ம பரோபவேத் தர்மம் பண்ணு துக்கம் போய்டும் சுகம் வரும்னு அது சந்தேகமே இல்லை தர்மம் பண்ணின குடும்பம் தன்மா தாண்டது சுகமா தாண்டது தர்மத்துல நம்பிக்கையோட ஒருவன மேலுக்கு செஞ்சா போறாது நம்பிக்கை இருக்கணும் கட்டாயம் நினைச்சாள் சுவாமி காப்பாத்தினாள் அது மாதிரி யாரும் ஒரு எண்ணம் இருந்து தர்மம் பண்ணினா கட்டாயம் சுகம் இருக்கும் அர்த்த சாஸ்திரம் எழுதுன்னு சுக்கர சுக்கராச்சாரிய சொல்லிவிட்டார்னே இங்கிலீஷ் படிச்சு பார்க்கலாம் சுக்கரநீதியே மகாபாரதம் இப்படிப்பட்ட உற்பத்தி எல்லாம் சொல்லிருக்கு பீஷ்மருடைய சரிங்கள்லாம் சொல்லி இருக்கு இன்னைக்கு பீஷ்ம பிரதிஜைங்கிற மகாபுண்ணிய சரித்திரம் பிரதீபன்னு சொல்லி ஒரு மகாராஜா சந்திர வம்சத்திரே அவன் பலித்வாரத்திர போய் யபமனினா நாம் குழந்தை வேணும்னு பிரிபஸ்து ராஜாதிதே ரதா ஜமாபாஹூ கங்கா துவாரி ஹரித்வாரத்துல போய் குழந்தைக வேண்டும் ஜபமணி நான் நாம் சந்ததி காமனா இருந்து அப்படி ஜப்பமணின்டே இருக்கிற போது திவ்ய ரூபிணியான கங்காதேவி திவ்யஸ்ரீய் தேவஸ்ரீ ரூபத்தோடு வந்து गंगा स्त्री रूप धारिणी दिव्य रूपव स्त्री सर्वाल भूषणिया वलद बंगरे प्रदीपंद्र महाराजावे दक्षिण साल भेजे जय मडीले वलद माला प्रदीपन मे ஜம் பண்ணிட்டே இருந்த பிரிப அம்மா யாருந்த பரஸ்திரீ என் மடியில வந்து உட்கார்ந்து அப்படி நினைக்காதே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கு வந்திருக்கேன் நான் பரஸ்திரீயை நான் கிரகிக்க மாட்டேன் நான் அதுக்கு பதா நாம் பரஸ்திரி அல்ல நான் தேவஸ்திரீ आन पे मे अव स्त्री नरी नजिक्रोहटेना का அவளுக்கு அது மடியில உட்காரணும் நாட்டு பெண்ணோ பெண்ணோ புள்ளையோ உட்கார வேண்டிய மடி வலது மடி நீ வலது மடியில வந்து உட்கார்ந்துட்டேன் நாட்டு பெண்ண உட்கார வேண்டிய மடியிலே என் பிள்ளைக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் தேவஸ்ரீ ஆகினாலும் உனக்கு வயசு கிடையாது எனக்கு குழந்தை புறக்கட்டம் அந்த பையனை நான் உங்களை விவாகம் பண்ணிக்க சொல்றேன் என்று சொன்னாள் கட்டாயம் பண்ணிக்க சொல்லி சொல்லணும் புள்ள புறக்க போகிறது உனக்கு அந்த புள்ளையை வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனால் உங்கள் புள்ளேட்ட ஒன்று சொல்லி வைக்கணும்னாலும் என்னான்னா என் பேர் ஊர் காக்கப்படாது நான் செய்கிற காரியத்தை தப்புன்னு சொல்லப்படாது செய்யாதுன்னு சொல்லப்படாது இதை சொல்லி வைன்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு விட்டாள் உடனே பிரதீபனுக்கு என்ன சந்தோஷம்னா புள்ள புறக்க போகிறதுன்னு ஒரு தேவஸ்திரீ சொல்லிவிட்டாள் நிச்சயம் நமக்கு புள்ளை இருக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கு உடனே கொஞ்ச நாள் அச்சு தீவமானது குழந்தை அந்த வம்சமே நினைச்சா அதனால பேர் வச்சா பேரு நெல்ல யந்தது குழந்தைக்கு சந்தனுக்கு அப்போ பிரதீபன் ஒரு ஸ்திரீ திவ்ய ஸ்ரீ வருவாள் வந்தா நீ யாரு என்ன ஊரு பேர் என்னன்னு கேக்கப்படாது அவள் ஏதாவது செஞ்சா நீ தடுக்கப்படாது அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வச்சிருந்த ஆஹான் உதார் சந்தனு இவர் இப்படி சந்தனுக்கு எங்க வர போறா எங்க வர போறான்னு எந்த வண்டி வந்தாலும் வரா பொன் வராணும்னு பார்த்துட்டு இருந்தார் இவர் கொத்திரியும் காணும் கங்கையில் ஸ்நானம் பண்ணுவோம்னு போனாள் ஸ்நானத்துக்கு போன இடத்துல அங்கே திவ்யரூபவத்தியான ஒரு ஸ்திரீ வந்தாள் வந்ததே ராஜன் நான் உங்களோட கல்யாணம் பண்ணிக்கு போறேன்னு மாலையை போட்டாள் நீங்க ஆறுன்னு காக்கலை ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு ஆறுவோருன்னு கையை பிடிச்சி ஆற்று கழிச்சு வந்துட்டார் ஆற்று கழிச்சு வந்து அவளோட திவ்யபோகத்தை அனுபவிச்சார் திவ்ய ஸ்திரீ திவ்யமான கந்தம் அவன் உடம்பு விரைவு கிடையாது பூ போட்டா பாடல்ல கட்டிண்ட புடவையலை அழுக்கில்லை பூசிண்ட சந்தனம் காயல்லே விழுத்துண்ட திலகம் அழியல்ல சந்தோஷமாக இருக்க திவ்யபோகம் நாளைக்கு திரௌபதி ஸ்வயம்வரம் விவாகம் திரௌபதி கல்யாணம் இன்னி பகே சௌதரி ஸ்ரீமான் மகாதேவியர் அவர்களுடைய ஏற்பாடு இன்னைக்கு பாரத செய்ய வேண்டிய பதவி இல்லாமல் செஞ்சிருக்காளா மகாதேவி ஏற்பாட்டில் திரௌபதி கல்யாணம் நாளைக்கு அவள் சங்கரஞ்சனி இருவா சொல்கிறானான் காற்று அடிக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த காற்றுக்குன்னு நாளைக்கு ஏற்பாடு இந்த காத்துனால தொந்தரவு இல்லாமல் பண்ணி பிறையங்கிறானா அவளுக்கு அப்படி ஒரு வேகம் அது ஒரு வேறுபாடு தர்மத்தில் ஒரு பிரப்தி அவளை பொறுத்தவளா இது மாதிரி பெரிய காரியங்கள் பண்ண முடியும்னு தைரியமா அவள் இந்த காத்துனால நிர்பந்தம் இல்லாமல் வசதி பண்ணி பிறேங்கிறாள் காற்று ஆனால் நமக்கு பாதிக்காமல் இருக்கணுமோ இல்லையா காற்று ஓகனும் மழை ஓகணம்னா எப்போ இங்கே இப்போ கதை கேட்குற போது மேலே பெஞ்சாக்க அது சிரமம்தான் இருக்குது அதனால அப்புறம் மழை பெய்ய போகிறது சௌகரியமா இருக்கும் நம்ம கதையெல்லாம் கருட்டு போறதுக்கு அப்புறம் போயிட்டோமே உடனே திவ்யபோகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா கர்ப்பமானால் ஃபுல்லா குழந்தை பிறந்தது பிறந்தது தேர்வு எதிரினால் குழந்தைய எடுத்தது இவரும் கூட போனா ஏன்னா அவள் சொல்லியிருக்கா அங்கே போறேன்னு எனக்கு கூடாது ஏன் அப்படி பண்றேன்னு காக்க கூடாதுன்னு இப்படிலாம் அவன் கருவ கட்டு இருக்காள் உடனே இப்படி வருஷா வருஷம் ஒரு ஒரு குழந்தையும் போட்டு ஒரு குழந்தைய கொண்டு போட்டா எட்டாவது குழந்தை எட்டாவது குழந்தைய எடுத்து கங்கைக்கு போனாள் போனால் சந்தனுக்கு தாங்கல்ல அடி பாவி குழந்தையே எட்டாவது ஒன்னோட இருக்க மாட்டேன் ஆனா இந்த குழந்தைய கொல்லல விட்டுட்டு போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு உடனே மறைஞ்சு விட்டாள் இந்த குழந்தையும் அப்புறம் வந்து அடிச்சுன்னு போய் பரசுராமரிடத்துல வசிஷ்டர் வித்யாபியாசத்துக்கு கொண்டு போய்விட்டு அடிச்சுன்னு போட்டாள் கொல்லலையே குழந்தைன்னு போட்டாள் ஆறுன்னு அப்பவும் தெரியல சந்தனுக்கும் கங்கைன்னு தெரியல அவர் அங்கே போய் வித்யாபியாசங்கள்லாம் பண்ணி நல்ல யுவனம் வந்துவிடுத்து ஒரு விஷ்மருக்கு இவருக்கு குழந்தை கூட போயிட்டுதே பிள்ளை எங்கேயோ கொண்டு போயிட்டாலே அந்த குழந்தையாவது வந்தால் தேவையில்லைன்னு இவருக்கு மனசில் கவலை இப்படி கவலைப்பட்டு இருக்கிற போது ஒரு நாளைக்கு சாயங்காலம் கங்கா தீரத்தை போய் காற்று வாங்கி சந்தியாபனம் பண்ணிட்டு வந்து போனார் போனால் கங்கையில் ஜலம் குறைஞ்சு ஓடி வந்தது என்ன தாமாரா போட்டானா உடனே கட்டிநாத் அவர்தான் வந்தார் பீஸ்வரே வந்து அந்த குழந்தைய பார்த்து தன் குழந்தையோ அந்த அன்பு தானா ஏறி போச்சோ அவருக்கு ஏறி போச்சு புரியும் சௌக்கியமா இருந்துட்டு இப்படி இருந்து போது இருபத்தி வயசு பீஸ்வருக்கு வந்தது காட்டுல போய் வேட்டையாட போனார் சந்தனும் ராஜாக்கள்லாம் வேட்டையாட போவாள் போன சந்தர்ப்பத்திலே நடுக்காட்டுல உச்சைன்னு ஒரு வேட ராஜா அவன் வீட்டுல ஒரு பெண்ணை பார்த்தாள் அவள் உடம்புல இருக்கிற வாசனை பத்து மைலுக்கு வீசிருது எதுவும் இந்த சென்று நின்று தடவிட கிருத்திரிமமான வாசனை இல்லை இயற்கையான வாசனை கிருத்திரிமமான வாசனைனா சித்த கழிச்சு புளிச்ச தோஷமா மாதிரி நறுவது இந்த பவுடர் உடல்லாம் அப்போ என்னமோ கலக்கணும் சித்த கழிச்சு பார்த்தா புளிச்ச தோஷமா நார் பரவாயில்லை அது மாதிரி இருக்கணும் அந்த தோஷ இதுங்கிறவங்க மாதிரி தான் அந்த மாவட்ட அனுபவிக்கிறவனும் அப்படி ஆகிடுவது அது நல்ல திவ்யகந்தம் இது இப்படி ஒரு யோஜன கந்தின்னு பெயர் சேர்ந்து போனால் அந்த உச்சை போய் காட்டால் உங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சந்தனும் எத்தனை அடைஞ்சல் பெண் பிறந்தது கவலையான் அப்புறம் ஏதோ கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன் கஸ்மை பிரதே மகான் விதர்க்கு கொடுக்கறதுன்னு பெரிய சர்ச்சேன்னு இவன் பார்த்து சொல்லுவான் அந்த ஆத்துல கொடுக்க கூடாது ரெண்டு பேருக்கு சம்பந்திப்பா மச்சன் அவன் கொடுத்தா நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் எத்தனை அவனுக்கு ஏதாவது அங்க சண்டை போயிருக்கோம் நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு மச்சன் நாங்க கல்யாணம் பண்ண முடியுமா கஸ்மை பிரதேசி மகான் விதர்காச்சு அப்புறம் அதோட நின்னுதோ கவலை அவன் அடிக்காம பிடைக்காம இருக்கான்னு அது அடையப்பா கன்னிக்கு அப்பாவா இருக்கிறத காட்டிலும் வேற யாருக்காவது அப்பாவா இருக்கலாம்னா அவன் அந்த அந்த கவிக்கு ரொம்ப பொன்போல இருக்கு மாப்பிள்ளை நாளம் அடைஞ்சவன் போல இருக்கு அதனால அப்படி எழுதிட்டானே கன்னியாக பித்ருவம் சில பையன் அடிப்பான்னு அப்படி இல்லை ஸ்ரீயை அடிச்சு கடிச்சு ஹிம்ச பண்ற குடும்பத்துலாம் டிவி சித்தப்பிரமம் இதெல்லாம் வரும் ஜோதிஷ கிரந்தத்தில் ஸ்திரீகளை தள்ளி வைக்கிறது ஹிம்சப்படுறத அடிக்கிறது ஸ்ரீகளை வருத்தப்படுத்தவே விடாதா எத்தனை நாரியஸ்து பூஜ்ஜியந்தே ரமந்தே தத்த தேவதா சில குடும்பத்தில் ஸ்திரீகளை கௌரவமாக வச்சுப்பார் அந்த குடும்பத்தில் சர்வதேவத்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரா ஸ்திரீகளை பெருமையாக வச்சுக்கணும்னா மனுஷேஷும் கரிகிச்சு பெரிய அது ஒரு கழவர் சொன்னார் மூத்த இருக்குற பிள்ளைக்கு ராஜ்யம் உடனே பார்த்தா அவன் இவளிடல பிறகு ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படி இருந்தா இவளை கொடுப்பேன் தாரா சந்தனும் ஆமா உன் பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் கொடுக்க மாட்டேன் மூத்தா பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு ஆளா அப்படி சொன்ன ஆமா பூக்கிரி கழவனா இருந்தா பெஷா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணு ஆறு ஆறு கண்டான்னு வந்துடுவேன் ஆமா போக்குரியவனா இருந்தா கல்யாணத்துக்கு பொண்ணுக்குற பிள்ளைக்கு மூத்தா பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் திடீபா கொடுக்க மாட்டேன் நீ போது வரப்பட்டு வந்துட்டார் வந்ததே இவர் என்ன பண்ணார் பத்து நாள் ஆச்சு வெளியில வரப்படல ஒரு வருடம் நம்ம அவமதிச்சு அவனுக்கு தெரியாது போய் பிதா சந்தரவு போய் காட்டார் ஏன் உடம்புல நீளம் பாஞ்சிருக்கு உடம்பு அழைச்சிருக்கேன் அதுக்கு நல்ல வைத்தியால் இருக்காள் நாம் மருந்து கொடுக்க சொல்றேன் என்ன பண்றது இருபத்தி ரெண்டு வயசு அவருட போய் ரசப்படும் மூத்தா அப்படின்ட்டு போய் இப்படியா சொல்றது அப்படி சொல்லல அப்பா ஒரு கண் இருந்தா கூட அவரை பொட்டைன்னு சொல்றாள்டா நாளா ஒரு கண் ஒருத்தனுக்கு இருந்தா கூட அவரை பொட்டைங்கிறாள் ஒரு கண்ணு இருந்தாலும் அவரைங்கிறாள் ஒரு புள்ள இருந்தாலும் நிறையா குழந்தைகள் இருக்கணும் புத்திராதே பத்து பிள்ளைகளை உள்ளதுல உண்டு பண்ணுங்க வேதம் கல்யாணத்துல இந்த பையனை பார்த்து அவன் சொன்னா பத்து புள்ள பிறந்தா ஒரு ஒரு வயலும் டெல்லிலயும் மும்பாயிலும் இருப்போம் இவ வருட போடுவேன் நான் குக்கர் வச்சோம்னா சாப்பிடணும் ஆனா உடனே அவளை பார்த்து வேதம் சொல்லித்தது பத்தின் ஏகாதசங்கு சிந்தா அவளை பார்த்து அம்மா நீ என்ன பண்ண தெரியுமா உன் பர்தாவை பத்து புள்ள உறந்ததுக்கு அப்புறம் பதினோராவது நினைச்சுக்கணும்னு கடைசி புள்ளிட்டதான் நீ கடைசி குழந்தையா நினைச்சிக்கணும் சத்து போற கோவில் எல்லாம் இருக்கணும்பா பர்தா நல்லா இருந்தது திருவந்தில் நல்லா இருக்கணும் அப்படி பிரார்த்திப்பாள் ஒரு கோவில் ஒரு பிள்ளைய பிள்ளையாக சொல்வதில்லை ஒரு கண்ணுள்ளவனை கண்ணன் என்று சொல்றதில்லை இப்படி ஜாடையா சொன்னார் சந்தனும் நீரோட்டுற வேலைக்காரன் எங்க அப்பாவுடைய மனசு எந்த பொண்ணு நடத்தலாம் ஆசைப்படுறது தெரியுமான்னு காட்டாள் தெரியும்னா காட்டுல உச்சை ஸ்ரவசுன்னு வேட ராஜா அவனுடைய பெண் யோஜனகந்தின் பேரு பத்து மைலுக்கு அவன் உடம்பு வாசனை வீசுது அவளை போய் பண்ணிக்கணும்னா ராஜா சந்தோஷமா கொடுக்கறேன்னா உச்சை ஸ்ரவசு பொந்துக்களை தாம்பூலம் கொடுக்கற சமயத்துல ஒரு கழவன் கெடுத்து என்ன சொன்னான்னா இவன் ரெண்டா திவிதீயமா கொண்டு போய் கழவனை கொடுக்கறியே என்னமே குழந்தை குட்டிய குழந்தா கூட ராஜ்யம் கிடையாது என்னந்து கொண்டு போய் கொடுக்கறேன் சொன்னானா அதுல இருந்து உச்சேஸ்வரவசன் அந்த ராஜா சொன்னான் என் பொண்ணுக்கு பிறகு பிள்ளைக்கு ராஜ்யம் கொடுப்பேன்னு காட்டா மாட்டேன் மூத்தா பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னார் உனக்குதான் கொடுப்பேன் கொடுப்பேன் தா தும் பிதா தவ வரம் ததாம் அந்த வரம் கொடுக்க மாட்டேன்னு அப்பா சொன்னார் உடனே பீஷ்மர் கண் கலங்கித்துதான் ராஜாவா இருக்கிறது அது மாதிரி அவருக்கு தன் சாரதியை வீட்டுக்கு சக்கரவர்த்தி குமாரன் உணககும்பம் வச்சு அழிச்சு எல்லாம் உபசாரங்கள் எல்லாம் பண்ணி ஆசனம் போட்டு எல்லாம் பண்ணான் அப்ப சொன்னாராம் இது மாதிரி எங்க அப்பா வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னாலாம் நீங்க வந்து கேட்டதுக்கு அப்பா மாட்டேன்னாலாம் அப்பாவை காக்கவே வாண்டாம் யோசியம் இவரிடத்துல பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யத்தை இன்னிக்கே கொடுத்துட்டேன்னு சொன்னாராம் பீஷ்மர் பீஷ்மர் வாக்கால் சொன்னா சொன்னபடி நடப்புறேன்னு அன்னைக்கே தெரியுமா உலகத்தில் பீஷ்மர் சத்தியமான பிரதிஜன்னு உடனே ஆஹா தரையின்னு விட்டாள் அப்பா வர சொல்லுட்ட அங்கேருந்து தேரோட்டிட்டு வந்து சொன்னார் பீஷ்மர் அவ கொடுக்குறேன்னு விட்டான்னு இதெல்லாம் சொல்லலை தான் பிரதிஜை பண்ணதில்ல அவ கொடுக்குறேன்னு விட்டா அப்பா போய் கல்யாணம் பண்ணுவயிடுச்சுன்னு வாருட்டாள் கழவர் சந்தோஷமா தேரில் போறா கல்யாணம்னுட்டு இங்கே இருந்து அதுக்கு தகுந்தபடி அலங்காரம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இல்லையா கொஞ்சம் பேச குறைக்கும் இந்த அலங்காரங்கள்லாம் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இங்கே போனாருங்க அங்க போன உடனே இவர் இங்க பீஷ்மர் பூர்ணகுமம் வச்சிருந்து வாத்திய கோஷத்தோட வேத கோஷத்தோட அவர் கல்யாணம் பண்ணி அம்மாவோட வரப்போற இவர் உண்டழைக்கணும்னு இவர் காத்து அங்க போய் இறங்கி இன்னும் பொந்துக்கள் எல்லாம் கூப்பிட்டார் கூப்பிட்டு பேசுற போது இன்னொரு கழகம் ஒரு சந்தேகத்தை பீஷ்மர் சொன்னா சொன்னபடி நடப்பாரு பீஷ்மருக்கு பிறக்கிற பிள்ளைமர் நல்ல யுவா அவருக்கு கல்யாணம் அவருக்கு பிறக்கிற புள்ள அவன் நல்ல பலிஷ்டனா புறப்பன் இவருக்கு சந்தன்கு பிறக்கிற உள்ள கழவனா பிறப்பான் பலகின்னா எப்படியும் ராஜ்யம் கிடைச்சாலும் பீஷ்மர் புள்ள அதை புடுங்கிவிடுவான் சொன்ன அப்படியானா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் சந்தேகத்தை கொண்டு விட்டுட்டா போறாதோ சந்தேகம் என்ன அந்த பையனுக்கா கொடுக்க போறே என்ன சொன்னா போறாதோ ஒரு கல்யாணம் தீர்மானம் ஆயிருக்கிறத யாருக்கு அந்த பையனுக்கா சா இன்னமும் ஏற்பாடு பண்ணிவிடுறேன் என்ன பண்றது இப்படியே ஒரு கழவன் சொல்லிட்டு ஒரு ஊர்ல அந்த பையன் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கே எனதுக்காக தெரியுமா இவன் ஏதோ நாலு வாழ்க்கையாகட்டான் இல்லைன்னுடா கல்யாணமே இல்லாமல் பண்ணிவிட்டான் என்ன பையனுக்கு ஆறு வந்தாலும் அப்படி சொல்கிறது எதையாவது சொல்கிறது இல்லாத சொல்கிறது அப்படி இல்லாம் பண்ணால் அவங்க வீட்டில் அப்புறம் என்ன தெரியுமோ பொண்ணு கூட கல்யாணம் ஆகட்டேங்கிறது அப்படி உடஞ்ச பண்ணால் அப்புறம் சுவாமி வந்து இதற்கு பதில் முதல் பண்ண மாட்டாரோ அப்படிலாம் சொல்லவேப்படாது நமக்குவா இருந்தால் கூட நிஜமாக தோஷம் இருந்தால் கூட சொல்லப்படாது இல்லாத தோஷத்தை வர சொன்னாரு இன்னும் பெரிய தோஷம் இல்லையா பெரிய சர்மம் விவாக தர்மம்ங்கிறது அந்த தர்மத்துக்கு அடைஞ்சலேயே பண்ணப்படாது அது ரொம்ப விவேகிஷன் மனசுல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்காம என் காமக்ரோகத்தில் ஏதாவது பண்ணிவிடுவா அதெல்லாம் தவறு இப்ப என்ன பண்ணினாள் நான் கொடுக்க மாட்டேன் உடனே இவர் என்ன பண்ணார் சந்தனும் இரண்டாம் தடவையும் அவமானப்பட்டு கல்யாணம் இல்லாம தேரில் கண்ணு கண்ணீரமா வந்தார் இவர் வாசல்ல பாத்திய கோஷத்தோட பூர்ணகுமத்தை வச்சு நிற்கிறார் பார்த்தா அம்மா கூட வரப்போறா அழையா அதான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கார் உன்னையும் காணும் உள்ளே வருத்தப்பட்டுன்னு போனார் சாரதியை கூட்டு காட்டார் பீஷ்மர் என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் அப்பா வந்தாரே நாள் அதை ஏன் கேட்குறேன் அங்கே இருக்கிறவங்கலாம் மறுபடியும் ஒரு கலைசில் ஒன்று பண்ணிவிட்டார் பீஷ்மர் சொன்னபடியே நடப்பன் பீஷ்மருக்கு பிறக்க பையன் கட்டாயம் ராஜ்யத்தை பிடிங்கி விடுவோம் இவங்களுக்கு பிறக்கிற புள்ளை டே சொல்லிவிட்டாள் அதை சொன்ன உடனே கொடுக்க மாட்டேன்றார் அப்பா வருத்தப்பட்டுன்னு வந்தான்னாள் உடனே பீஷ்மர் வேற போட்டணும்னு இங்கே ஓடினார் வீட்டுக்கு என்ன பீஷ் இருக்கு தெரியுமோ ஊடி போனாக்கள் கூப்பிட சொன்னா சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாய் நீங்க எல்லாம் சந்தேகப்பட்டது ரொம்ப சரி நீங்க சந்தேகப்பட்டது ரொம்ப சரி நான் சொல்றபடி நடப்பேன் சொல்ல மாட்டேன் அந்த கவலையும் உங்களுக்கு இல்லாம பண்றேன் தேவகளை சாட்சி வச்சு மகர்ஷிகளையும் சாட்சி வச்சு கண்ணுக்கு தெரிஞ்ச தேவதைகள் தெரியாத தேவதைகள் எல்லாரையும் சாட்சி வச்சு சொல்றேன் இன்னில இருந்து பிரம்மச்சரியம் மத்திய பிரபிரு மேதாச்சரிய என் இந்தியில விடுறதில்லை கல்யாணம் அணிக்கிறதில்ல நான் ஜென்ம பிரபு நான் கல்யாணம் குழந்தை ஒண்ணு எனக்கு கல்யாணம் குழந்தை பிறந்தா தானே இந்த கவலே அத்திய பிரபு மே தாசியம் பிஷி அத்திய சாபிமேலோகா என் பிதாவுக்காக என் வாழ்நாளா விட்டுக் கொடுத்ததுனாலே எனக்கு பரலோகம் கிடைக்கும் எனக்கு அதுல ஆனா சிறிதம் நான் நெனப்பு தெரிஞ்சதிலேருந்து இன்று வரையிலும் போய் சொன்னதில்ல முப்பத்து முக்கோடு தேவதைகளையும் சாட்சி வச்சு ரிஷயோ வாசவா தேவ எல்லார சர்வதேவத்தையும் சாட்சி வச்சு சொல்றேன் கல்யாணம் மணிகளே பிரம்மச்சாரியா அவகாசத்திலிருந்து புஷ்பத்த வாரி கொட்டினர் அப்பதான் கச்சினாலாம் தேவர்கள் இவரே பீஷ்மர்னா அன்னைக்குதான் பேர் வந்தது பீஷ்மர்னா என்ன அர்த்தம்னால் பயங்கர பிரதிஜா பயங்கரமான பிரதிஜ மணினியே தேவர்களான நாங்கள்லாம் ஸ்ரீதோராலாய் தேவலோகத்துல வந்து மன்னாடுவோம் நீ பூலோகத்திலிருந்து திவ்யோனம் சக்கரவர்த்தி பிதாவுக்காக உன் வாழ்நாள ஒட்டுக் கொடுத்தியே பீஷ்மோயமிதி சொன்னாள் மஸ்கரிச்சே எனக்கு தாயாக்கம் இனி நீங்கள் நம் பாத்துக்கு போவோம் வேறுபோ தேர்லே நாளாம் அதிரோ ஹரதம் மாதா அழிச்சின் போய் விட்டு அப்பாக்கு அவருக்கு என்னமா பீஷ்மன் அழிச்சுன்னு தெரியாது கல்யாணம் ஆச்சு பல தேசத்து ராஜாக்கள் பீஷ்மருக்காக ஜாதகம் கொண்டு கொடுத்தா தங்க பொண்ணை கொடுக்கணும் தங்க பொண்ணை கொடுக்கணும் பீஷ்மருக்குன்னு இது வரையும் தான் எல்லாரும் வராமல் சொன்னாள் ஏன் வராமல் இருந்தாது பீஷ்மனுக்கு இவருக்கு தன் நட்சத்திரத்தை கோத்திரம் என்னங்குறது சூத்திரம் என்னங்கிறது இப்படி கட்டுன்னு இருந்தார் இது ஒரு வழியா ஏதாவது முடியட்டான் இந்த கழகத்தின் சமாச்சாரம்னு அப்படின்னு நினைச்சாள் அவருக்கு ஒரு கல்யாணம் ஆட்சி கவலை இல்லைன்னு எல்லாரும் ராஜாக்கள்லாம் வந்து சந்தனூட்டம் வந்து காட்டாள் பித்தாட்டே உடனே பீஷ்மரை கூப்பிட்டு காட்டாள் சந்தனும் அப்பா எந்த பொண்ண பண்ணிக்கிறேன்னு காட்டாள் அம்மாவை கழுவோ சொல்லுவாள் கல்யாணம் பண்ணி வந்திருக்காள் சரிதாயார் அவளை கழுவோ சொல்லுவாள் உடனே யோஜன கட்சியை கூப்பிட்டு காட்டாள் குழந்தை ஒன்னக்காக சொல்றானே எந்த பொண்ணு அவனுக்கு வேணும்னா பீஷ்மருக்கு கல்யாணம் வருது ஹெண்டி அப்படி அமங்கலமா சொல்றேன்னா முப்பத்து முக்கோடு தேவதைகளை சாட்சி வச்சு பிரபதி பிரம்மச்சரியம் பவிஷ்யின்னு பிரம்மச்சரியம்னு பிரதிஞ்ச பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம்னா எங்க அப்பா உங்களுக்கு என்ன குடுக்கிறேன் அஸ்தமிச்சா அழுவராத்திராய பாரதமிச்சா அழுவரா நான் கழவன் நான் சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக குழந்தை யௌனம் ராத்திரியில திவ்யஸ்திரீயோட கூட சயனம் வேண்டிய பிரபு எனக்காக வாழ்நாள விட்டானேன்னு சொல்லி துக்கிதோ ராஜா சிதரா என் குழந்தைக்கு வாழ்க்கை கட்டுப்போச்சே எனக்காக அவன் வந்து பிரம்மச்சாரியா போட்டானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சுகத்த அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லி என் குழந்தைக்கு குழந்தை இல்லாததுனால பலலோகம் கட்டு போக கூடாது உலகத்தில் உள்ள பிராமணா என் குழந்தைக்கு அவனுடைய திசியில தர்ப்பணம் பண்ணணும் நாடா இன்னைக்கு ரசசப்தம் எண்ணிக்கு தங்க புத்தா சாந்தனு பிரவராய அபுத்தா தான் சரிதம் தா சலிலமணேஷ்ம்தீரீஜிந்திரியாத்து குற்ற பௌரோஜிதான் தர்ப்பணம் மண்ணம் ந இன்னைக்கும் எந்த திருப்தி ஏற்படமோ அந்த திருப்தி இந்த ஜலத்தினால ஏற்படம் வேத வித்துக்கள் ஜலம் சொன்னார் சந்தனை சொன்னதுக்காக இன்னைக்கு நாமெல்லாம் விட்டுட்டு அப்படி மகாபுருஷாலான பீஷ்ம அப்பா சுகமா இருக்கணும் இது சுவாமி வனத்துக்கு தேவியோட போனாள் அதுக்கு மேல இது போயிட்டு இது சீதையோட காட்டுக்கு போனாள் ராமன் இது அதுக்கு மேல தன் வாழ்நாளையே விட்டு விட்டாள் பீஷ்மர் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் இருக்க பாரதத்துக்கு மகேதிகாக பேரு இப்படி யாராவது பண்ணுவனா பிதாவுக்காக தன் வாழ்நாள் மூக்க விட்டு கொடுத்தாளாம் அவன் இதனால இதற்கு ராஜா என்ன பண்ணாம சந்தனும்னா அஸ்தமிச்சா அழுவராஜா சிரராத்திராய பாரதா எத்தனை நாள் கதறினா தெரியுமோ சந்தனமோ அளவு தெரியலனுட்டா ஆமா குழந்தை இப்படி வந்து நல்ல படுக்கை இல்லாம நல்ல சுகம் இல்லாம ஐகமான சுகம் இல்லாம பண்ணிவிட்டேனே எனக்காக இப்படி பண்ணினானே குழந்தை குழந்தைன்னு உருகினாரா சந்தனும் அத்தனை பெரிய புண்ணியபுருஷாவுடைய சரித்திரங்கள்லாம் சொன்ன கிரந்தம் மகாபாரதம் இந்த சரித்திரங்களை எல்லாம் கேட்டா மாதி பிதிருபக்தி எல்லாம் வரும் ஏதாவது மாதா பிதா சரியா நடக்காமல் இருந்தா அந்த தோஷங்களும் விலகும்ட்டா அந்த தோஷங்கள்லாம் போயிடும் ஏன்னா பச்சாத்தாபம் ஏற்படும் ஒழிய அப்பா இருக்கிற போது நாம் சரியா சிசுரூழ பண்ணலையே கிடைக்கும் பிதா மாதாவுண்டிய சிசுரூழே பெரிய மகாபாகியம் இருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கலேன்னு மனசு ஒதுகினா போரும் அவப்பட்ட கவலைக்கு நாம் ஏதாவது பதில் செய்ய முடியுமோ மாதா பிதாவுக்கு மாத்திரு கையிலே பிண்டம் பதினேழு பிண்டம் அப்பாவுக்கு ஒரு பிண்டம் அம்மாக்கு பதினேழு பிண்டம் குழந்தை பன்னெண்டு மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வல்ல பன்னெண்டே ஆயிருக்கும் சித்திர மாசம் வையல்ல அம்மா தள்ளாத உடம்புல போய் வீடு கூடா காப்படா என் குழந்தைய பாத்தியா என் வள்ளியட ஷாப்பட வள்ளியே வள்ளியேம்பலாம் அவன் ஒரு பறவையோட விளையாடிட்டு ஒரு குருவியோட விளையாடிட்டு இருப்பான் எதுவும் வெயில்லை ஸ்கூலுக்கு அவன் வேறு சருவாடு இங்கே வருவான் ஓடி வந்து அண்ணன் போட்டிருப்பலாம் அம்மா எனக்காக நீ அப்படி ஓடினியே வெயில்லையே அதுக்காக மாதிர பெண்டம் அதை அம்மன் பிண்டம் போடுன்னுட்டா ஒவ்வொரு அம்மாவும் கவலைப்பட்டுருப்பாள் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுக்கு பதில் என்ன பண்ண முடியும் அதனாலதான் வேதமே திருநாம் நமோ வீதரோசாய நமோ விதுமாய நமோ வீதோய நமோ வித்தய நமோ விதோ பண்ணோ வித்தோரா பிதோ நமோ வமஸ் பிதாணம் ந அதி பிரியங்கரை இது சேஷாக இருப்பாள் பரம பிரியமாம் பித்தர்களுக்கு நமஸ்காரம் அந்த தத்துவம் தெரிஞ்சவாள் தான் அப்படி விடமாட்டாள் யாரோ வைதிகால் பத்தி அவள் கொஞ்சம் வெடுக்குள்ள ஏதோ சிரமம் நமஸ்காரம் பண்ண முடியாது சாத தண்ணிக்கு மட்டும் பண்ணுறாள்னு சொன்னாள் அச்சரியப்பட்டையும் கேட்டு சாத தண்ணிக்கு மட்டும் கேட்டு நமஸ்காரம் பண்ணுவா அன்னைக்கு ஒரு நாளைக்கு இது இந்த ஏதத்தினுடைய ரகசியம் எது பித்தர்களுக்கு பண்ணி ஆகணும் நமஸ்காரம் இது பண்ணுறாள்ன்னா இதை கேட்டதே கண் கலங்கிட்டு இருந்து என்ன திருக்கட்டத்தில் பக்தி இருந்தால் தான் அது பண்ணோம்னு தோணும் பெரிய புண்ணியம் சுசம்மத்தை விடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இதிகாசங்கள்லாம் பகவல் அனுகிரகமும் கிடைக்கும் பாபங்கள்லாம் போகும் இப்படி பீஷ்மர் பிரதிஜை பண்ணி செந்தன ஒரு திருத்தி பண்ணி வச்சு பிதாவுடைய பரமானுகிரகத்தை அடைஞ்ச புண்ணிய சரித்திரம் பீஷ்மர் பிரதிஜேங்கிறது இன்னொரு பிரதிஜையும் அது பின்னாடி வரப்போறது அது யுத்த காலத்தில் அதுவும் பெரிய புண்ணிய சரித்திரம் அதையும் ஸ்ரவணம் பண்ணணும் அத்தியாச்சரியமான சரித்திரம் நாளை தினம் பாண்டவாளுடைய உற்பத்தி முதலீடுகளை சுருக்கமாக சொல்லி தௌபதி ஸ்வயம் வரம் ஆச்சரியமான கல்யாணம் சுவாமி வந்து மோபாலனுடைய அனுபகத்தாலே எல்லாம் நடக்கிறது பகவத் பிரசாதம் பரிபூர்ணமாக இத்தனை பக்தாளுக்கும் உண்டாகும் பாரத சிரவணம் எத்தனையோ ஜென்மாவத பண்ண புண்ணியத்தால்தான் கிடைக்கும் நூறு கோதார மணியை புண்ணியம் ஒரு மணி காட்டேன் அதுக்காக தான் ஏன்னா வந்திருக்காங்க இங்கிலேருந்து நம்ம புத்து இருவாள் ராமநாத இருவாள் தான் வந்திருக்காள் இங்கிருந்து இங்கே கர்கணம் பாரதம் கரகனம் இங்கே மகத்தான புண்ணியம் எல்லாரும் நிச்சயமேபால அனுகிரகத்துக்குரக்ஷேமத்தையும் கொடுப்பார் அன்னதான குடும்பம் தர்மங்கள் எல்லாம் இயற்கையாவே வந்து பாடுண்டும் யாரும் நடத்த முடியும் யாரோ மகான்கள் நடத்த நடத்த வந்து கலந்துண்டு இந்த புண்ணியத்தை அடையிற வாழ்கிறான் புத்திமான்கள் அவன் எல்லாரும் இந்த புண்ணியத்தை அடைய முடியாத ஒரு ரீதியில் என்ன அவன் ஏற்பாடு பண்ணியிருக்காள் அவன் நினைச்சா அவருக்கு இன்னொருத்தரும் உத்தாசம் பண்ணுவான் எல்லாரும் இந்த புண்ணியத்தை அடையட்டம் அவளுடைய கருணே மகத்தான புண்ணியம் இந்த புண்ணியத்தை எல்லாரும் குழந்தைகளுக்கு பெரிய சொத்தாக தெரிவிக்கணும் பாரத சிரவணம் என்ற புண்ணியத்தை கோபாலனுடைய பிரசாதம் பரிபூர்ணமா நம் எல்லோருக்கும் உண்டாகணு அன்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு திரௌபதி கல்யாணம் ிவதவிஞ ரோசினிவா விஷ்ணுதாசனு ஜி விஷ்ணுனு தேகவதி கண்ட குடும்ப குடும்ப கிருத ஜெய ஜ மகிஷாசுரமத்தினி ரம்ய கபி சைல சுதே நாளைக்கெல்லாம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் தாமசிச்சு போச்சோம் அவள் கார் சொன்னபடி வந்துட்டோம் நான் தூர்வாலத்தில் வந்து பரவிட்டு வரேன் ஒரு கார் பின்னாடியே விரட்டின்னு வருது என்னன்னு பார்க்குறேன் காரை வந்து விலக நிறுத்தி மாலை புஷ்பத்தை கொண்டு வந்து அறுவசக்தால் எல்லை இசையில் உள்ளவா அவசியம் பண்ணுது நான் மாலை போட்டு புஷ்பங்கள்லாம் கொடுத்து பழங்கள்லாம் ஓடி வரேன் சீத்தம் நடத்தணும்னா நிறுத்தினா எனக்குறது அப்புறம் உடனே சந்தியா காலம் வந்துவிட்டு தீத்தத்தை பார்த்துட்டு சந்தியா வந்தம் வந்தா அது வந்து பெரிய தப்பா தோட்டது சந்தியாவந்தரம் பண்ணணும் நான் பிராமணாவோ பிறந்துட்டோம் போதுலயோ சமமாக இருக்குது அதெல்லாம் பண்ண வேண்டியதா போறது அதனால அதனால தாமசி போச்சு நாளைக்கு சரியா ஏழு மணிக்கு ஆரம்ப ஆயிடும் மை குரு மதிமலாரினி மஞ்சுள பாஷினி மண் மத வினோதர ஜ மதுசூத நமலரி தாயி நேரனு சும விருந்த சமலிதாசியம் நந்த நந்த பல துந்த நந்தம் பூத்தி ஜகித்தலவூச்சு பத பூரணமிமே இன்றைய தினம் மண்டம்புடி நடத்தின ஸ்ரீமான் மகாதேவிவாளுக்கு அவ குடும்பத்தாருக்கும் பகவான் சகல கஷேமத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திகனேபிகாஜீவனஸ்மரணம் நமஸ்பாதீபதே ஜானகீகாந்தம் ஸ்ரீ சத்குருமினேய ோஸ்ப்பம் ப பரமான அவதமே வேதத்தீர் தர்ம நடத்தி காட்சி கருது பகவானுடைய பெரிய உபதேசம் அந்த உபதேசத்தால்தான் நாமெல்லாம் க்ஷேமத்தை அடையணும் நம்ம பெரியவால்தான் நம்ம தேசத்துல கஷேமத்தை அடைஞ்சதெல்லாம் வேதத்துல சொன்ன தர்மத்தை நம்பினத்தினால்தான் அவனால் எல்லாம் துக்கம்னா என்னன்னே தெரியாது தொண்ணூறு வயசான கழவரை சௌட்சியமானு காட்டா சந்தோஷமா சௌட்சியம்னு சிரிச்சுன்னு சொல்லுவார் எனக்கு பேரம் பிறந்திருக்கா அந்த பேரனுடைய பிள்ளைக்கு நாளைக்கு சீமந்தான் நீங்க வரணும்னு சொல்லுவார் அப்படியெல்லாம் திருப்தியா சொன்ன தேசத்துல ஒரு சின்ன பையனை இருபத்தி ரெண்டு பையனே சௌக்கியமானு காட்டான் உடனே போகணும்னு ஆடுறான் சொல்ல மாட்டேங்கிறான் அவன் துக்கத்தை ஆரம்பிக்கிறான் உடனே என்ன காரணம் எது சுகத்துக்கு எகத்துவோ அது இல்லை சுகம் து நவீனான தர்மா தஸ்மாத் தர்மபர்வோ பதிலே சுகம் தம் தர்மம் உண்மனாலும் கிடைக்கும் இது அர்த்தசாஸ்திரம் எழுதின சுக்கராச்சாரி போய் சொல்லிவிட்டார் அவர் ராஜசாஸ்திரத்தை எழுந்து வந்தவர் ராஜநீக்கிய ரீதியினர் எல்லாம் எழுதியிருக்காரு அந்த கடன் நிவாரண சட்டம் கட்டங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் சொன்னதுக்கும் இப்போ பண்ணினதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அவர் நாலு மடங்கா ஆனா பண்ணலாம்னு சொன்னார் சத்ருணா பவேத் அதமர்ணான் ததா நாலு மடங்கு ஆயிடுத்து கொடுத்த பணம் வட்டி கொடுத்து கொடுத்து அப்போ வாண்டாம் நார் ஏன் தாத்தாண்ட கொடுத்த கடனாயிருக்குண்டா இவன் வருத்தப்பட மாட்டான் இவன் சம்பாதிச்சு கொடுத்த கடனாக இருந்தா வருத்தப்படுவான் முடிஞ்ச மட்டும் செஞ்சு வந்தாள் குறைச்சிட்டு இருந்தாள் இப்ப தர்ம செய்யல ஆதர்மம் வேறு கிடக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கஷேமத்தை அடையிறதுக்காக வியாசிஹாசத்தை பாரதத்தை ீகள்ரா சூதிரான்னு பேரு நாலாவது வர்ணத்தாரி அது எதுனால வந்து பேருந்தால் சுச்சம் திராவது சூதர ஏதோ கஷ்டப்பட்டு அவ பார்க்க மாட்டானா இப்பவும் நாலாவது வர்ணத்தார் வீட்டுல ராத்திரியில போய் ஒரு பிராமணம் பட்டி நடக்கிறது சென்னையில படுத்துன்னு சொல்றது ராத்திரி ஒரு பாலையாவது கொண்டு கொடுத்து தென்னமரத்துல ஏறி ரெண்டு வளனையாவது இப்படின்னு கொடுத்து நம்ம சாப்பிட சொல்லிட்டு தான் படுத்துட்டு சொல்லுவோம் படுத்துக்கூடாதுன்னு இப்படி எத்தனை பிராமணாள் சொல்லுவாருன்னு சொல்ல முடியாது நான் சென்னையில வந்து பஷியா படுத்துருந்தவனே நீங்க சாப்பிடாம படுத்துக்கூடாதுன்னு சொல்றதா குறைச்சலா இருக்கும் பிராமணாடல அப்பிராமணாடல நிச்சயம் சின்ன வேலை செஞ்சு நிச்சயம் ஆறணா பத்தண்ணா தம்பிட்டு சென்னையில பட்டியோட உன் பரதேசம் வந்து படுத்திருந்தாலும் ஒரு பிராமணன் படுத்திருந்தாலும் பொருத்தமாட்டான் அதனால அவள் சூத்ரானு பேரு அது தெரியாம என்ன சூந்திரம்னு சொல்றாள் ஏன்னா அப்படி தப்பா சில பேர் நினைச்சுப்பாள் ரொம்ப உயர்ந்த சொல்லு அந்த சொல்லு அவளுடைய குணத்தை அனுசரித்து வந்த சொல்லுவது ஆச்சாரியால் போய் ஹாஷ்யத்தை சொல்லிவிட்டா சுச்சம் ராவ ஏஜி சூத்ரா அதனாலதான் ஆயிரக்கணக்கான சூத்திரம் தர்மத்தை பத்தி எல்லா தர்மமும் என்னாலும் சொல்ல முடியல ரெண்டு இடத்துல கேட்டுக்கோன்னா எங்கேனால் ஸ்ரீகண்டத்திலையும் அப்ராமணாக்கையும் கேட்டுக்கோன்னு இத பார்த்தும ஒரு ஆச்சரியப்பட்டிருக்க இவ்வளவு ஒத்துமையா இருக்காளே நாலாவது வர்ணசாரணத்துல போய் தர்மம் கேளு ஸ்ரீகரணத்துல கேளுன்றே ஸ்ரீகருக்கு எத்தனை பெருமை பிரம்மண மக்களும் தர்மம் தெரிஞ்சவாடா இருப்பாள் மாத்திர குடியான ஒன் நுப்பன் கழவன் தொண்ணூறு வயசான கழவனே நம்ம குடும்பத்துக்கு வழக்கம் என்னன்னா உங்க தாத்தா ஆடி வெட்டிக்க இன்னைக்கு கட்சாச்சனை பண்ணுவார் அம்பாளுக்கு நான் அழனி கொண்டு கொடுத்தேன் பன்னெண்டு அழனி அல்லது நமக்கு பன்னெண்டு அழனி அபிஷேகம் பண்ண நம்ம தாத்தா கொடுத்தாருனா உடனே நாமும் கடன் வாங்கியாக தோணும் அப்படி அம்பாளுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டா நாம் உலகத்துக்கு தேங்காய் கொடுக்க முடியாத தோட்டம் நமக்கு வந்துவிடும் தர்மம் என்ன பண்ணுன்னு தெரியுமோ ஒரு தென்னம்பழம் மாதிரி ஒரு தென்னம்பழம் பத்தனா புறக்கூடிய தொகை அரை தொகையை அரைச்சு சாப்பிடாம உடைச்சி தொகையை அரைச்சு கொாக்கட ஜனம் வந்து விளநடத்துல ஒரு குய வெட்டி மணலை போட்டு வச்சு அது அஞ்சு வருஷத்துல நூத்துக்கணக்கான தேங்காயை குட்டும் ஆயிரங்காய் தென்னமரம் வந்துருக்கு கோயிக்கோட்டுல பார்த்தேன்னா ஆயிரங்காய் ஒரு ஜனமரம் ஆயிரங்காயின்னு ரெண்டாலும் பார்த்தேன் ஒரு சின்ன பழத்தை வச்சா ஆயிரங்காய் அக்கிறது தென்னமரம் அப்படி பெரிய பெரிய சம்பங்கள் எத்தனையோ குலத்தை நம்ம குடும்பத்தை காக்கும் குலம் சதம் கிரா குற்றம் திருஷ்டி எஸ்யான் வேதாபியாசீரிய வேதாத்தியனமையின் சாதுக்களுடைய குச்சியில் நம்ம அன்னம் போச்சேன்னா நூக்கி ஒரு தலைமறை கரையர்னு சொல்றாரு குளம் ஏகோத்தரம் சதம் அதுக்காக தான் சத்திரம் அப்படி எல்லாம் வந்து சமூக மடம் வெச்சு சாதுக்கள் குச்சியில் அன்னம் போயிடட்டும் அவளுக்கு தெரியும் வந்து சாப்பிடுவாள் சாப்பிட்டா குணா போனா போகட்டும் அது வேஸ்ட்டா போனா போகட்டும் ஆறாவது சாது வந்து நூறு நாளா பண்ணி இருந்து அக்னிசோத்திரம் பண்ணிவிடுவாருங்க சத்திரத்துல ஆறாவது சன்னியாசி பிரணவ ஜபம் பண்ணி விச்சை சாப்பிடுவோம் ஒரு கவலை மூடி அவர் ஒரு கோவலம் ஓவிசார்த்த புண்ணன் நம்ம மூத்த மூத்த ஒரு தலைமுறையை காக்கணும் பாக்கி வேணா போனா போட்டணும் இப்படித்தான் நம்ம கிரிவால் தர்மம் பண்ணியிருக்காள் அதனால அவ நாளில் துக்கமே இல்லாமல் இருந்தது இப்பவும் தர்மம் பண்ணுற குடும்பம் நன்னா தான் இருக்கு அவள் கட்சமாக தான் இருக்காள் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்படி சம தர்மத்தையும் சொன்ன கிரந்தம் பெரிய புண்ணிய கிரந்தம் மகாபாரதம் தர்மம் சத்தியம் இந்த ரெண்டுக்கும் பலதாதமான பகவான் இந்த மூணையும் எடுத்து சொன்ன கிரந்தம் அசத்தியம் அதர்மம் தெய்வானுகிரமின்மை இந்த மூணு உள்ள குடும்பம் துரியோசன குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்தையும் காட்டி பாண்டவ குடும்பத்துக்கு தர்மம் சத்தியம் தெய்வம் இருந்தது துரியோசன குடும்பத்துக்கு அது இல்லை அது இல்லாதது மட்டுமல்ல அதர்மம் அசத்தியம் தெய்வத்தினத்துல அவிஸ்வாசம் இந்த மூணு தோஷம் இருந்தது இந்த மூணு தோஷமும் அவனுக்கு எத்தனை பதிமூணு லட்சம் இருந்தால் அவன் அழகி போயிட்டான் ராஜ்யம் இருந்தால் அவனை ரசிக்கல ராஜ்யம் இல்லாத பாண்டவா கஷேமத்தை அடைஞ்சு விட்டாள் அனுகிரா ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த அனுகிரகத்தை நாம் நேரம் வாழ்ந்து முடியாது நேரம் சமுத்திர ஜலத்தை எடுத்து சாப்பிட்டு முடியுமா மேகம் கொண்டு கொட்டனவதே புண்ணத்தினாலாம் மழை மேகம் சமுத்திர ஜலத்தான் கொண்டு கொண்டு வருது அது அந்த ஆவியில் ஏறிதான் மருந்தது தூம ஜோதி சரீர மருத்துவம் சன்னிபாதான் காளிதாசன் புகை ஜோதிசு ஜலம் காத்து இந்த நாளும் சேர்ந்தது இந்த சயின்ஸ் எல்லாம் இப்ப மிஷனை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காளிதாசம் ஆச்சரிய முன்னாடி இருந்தவனும் குமஜோதி சலில் மேகம்னா என்னன்னா என்னென்ன இருக்கு அவன் ஏதோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணாம வேண்டிய சாதனங்கள் இல்லாம புத்திமலத்தில் சொல்லிவிட்டான்வன் எடுத்து சொல்றான்வன் அப்படி மேகமானது சமுத்திர ஜலத்தை கொண்டு வந்து கொட்டுருவது நேரம் அந்த சமுத்திர ஜலத்தையே நான் சாப்பிட்டு விடுவான் லாரியில் கொண்டு விடுவோம் என்ன பண்ணும் நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு டிஃபன் எல்லாத்தையும் கூட வாந்தி பண்ண முடியாது அது மாதிரி தான் அனுகம்ம இவனா ஏதாவது தேடி புண்ணியமும் போயிடும் போயிடும் அடைஞ்சு புஸ்தகம் இது எந்த சப்தம் பேசுறமோ அதை பரப்பும் இந்த லைட்டு மாதிரி ஒரு போர்ஜெடி பத்திரம் இந்த இடத்துல உட்கார்ந்து ராமாயணம் வாசிச்சாலும் ராமாயணம் எழுதினாலும் அனுகூலமா இருக்கும் போர்ஜெடி பத்திரம் எழுதினாலும் அனுகூலமா இருக்கும் மைக்கம் ச எ பரப்படிப்பும் இயற்கையா என்ன குணம் இருக்கோ அதை பண்ணும் அடைஞ்சவன் மகான்களை போய் அண்டிபிட்டே அவன் கட்டான் யோகியா தான் இருப்பான் அதான் பட்டத்திரி குருவாயிருப்பான் நாராயணத்தில் கபிலாவதாரம் பண்ணினை தேவஹூதிக்கு அம்மாட்ட அஞ்சு வயசு குழந்தையா அம்மா அது பக்தி யோகம் சொல்றபோது என் ஜென்மா கரையரணும் நீ சர்வேஸ்வர நீ நான் தரேன்னு சொல்ல முடியாமே அம்மா என்னால மகான்களோட கூட கூட ஓடணும் பகவத்குணம் கேட்கணும் உரிச்சு விடுவாள் கல்லக்கூட கரைய முடியாது பண்ணிவிடுவாள் சொன்னையாமே நான் சுவாமி ஆமாங்கிறாள் மகதனு பக்தி தேவாத்ரா கப தனித்தை நி மகதனு கமலிவர கபல தனித்தேவூத்தை நீ மஹப்பூ அண்டனம் வர்ணிப்பாள் சர்வேஸ்வரன் கரு ஆபத் வேணுலன் கோபிகா ரன் தயாநின்னு சொல்லாள் வரதராஜன் என்ன தோணும் தெரியுமோ ஆஹாஹா பகவான் வரதராஜனா அவன் தயாசமுத்திரனா ஆபத் பாந்தவனா அவன் கால பிடிப்போம்னு நமக்கு தோணும் அப்படி சொல்லி சொல்லி சொல்லி மனசை கொண்டு போய் சுவாமியை வச்சு விடுவார் இது துறவிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் சாது சங்கத்தினால் நமக்கு சுலபமா கிடைச்சிவிடும் அவன் சுலபமா குறுக்க ஆகாஷ் மார்க்கமா பிளெயின்ல போற போலயுது அப்படி வான்களை போய் அண்டித்தான் பகவானே கபிலாவதாரம் தான் அம்மாக்கும் சுவாமிக்கும் நான் காப்பாற்றி சொல்ல முடியல பகவானுக்கு மகனுபமியா பக்தி தேவாத்ரா கபில தனு ரிசித்வம் தேவபூ அச்சாரிய போய் எண்பத்தஞ்சு வயசான கழவர் கதறினார் ஆதிசங்கரத்தை காசியில என் ஜென்மா கரையறணுமே நான் என்ன புத்தகம் படிக்கணும் என்ன ஜப்பம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணோம்னாள் ஒயில் கூட்டாள் ஸ்நானமோ ஜப்பமோ புத்தகமோ இதெல்லாம் காப்பாற்றிவிடாது மூணு லோகம் போனாலும் நீர் வேற வழி இல்ல ஒரே ஒரு வழிதான் நாள் இந்த சம்சார சமுத்திரத்திலேருந்து கரையேறி துக்கம் இல்லாமல் இந்த உலக இந்த இந்துலகத்திலையும் வாழ்க்கை அடைஞ்சு பரலோகத்திலையும் க்ஷேமத்தை அடையணும்னா ஒரே ஒரு மார்க்கம்தான் நாள் திரட்டி சஜன சங்கதி ரேகாதி பவார் நவ தரணே நூகா திருஜகதி சஜன சங்கதி ரேகாதி ஒரே ஒரு மார்க்கம்தான் பாக்கிக்கு எல்லாம் பல மார்க்கம் இருக்கும் மருந்து ஒரு ஒரு டாக்டர் ஒரு ஒரு மருந்த குடுப்பார் இந்த முக்கத்தை போக்கிண்டு சுகத்தை அடையறதுக்கு நூறு ரோகம் ஒரே ஒரு வழி சாது சங்கம் மகான்கள் அப்படி பண்ணிவிடுவாள் அதுக்குதான் மகத் சங்கு மகான்களுடைய சங்கத்தை போய் அடையிறது அது சகல் கஷேமத்தையும் கொடுத்துவிடும் இப்படி இது சொன்ன ஆ புண்ணிய கிரந்தம் பகவான் சர்வேஸ்வரன் கோபாலன் பக்தாட ரட்சிச்சரித்திரம் மகாபாரதம் தர்மமும் சத்தியமும் இருந்த பாட்ட அவன் குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணினாள் பகவான் கிருஷ்ணாவதாரத்துல தன்னை தெய்வம் தெய்வமும் காண்பிச்ச அவதாரம் அதாவது பக்தரை சொல்லும்போது சொன்னாள் ஆண்டு மரம் கல்யாணம் பண்ணாலாம் கோபாலனுக்கு யசோதையை நந்தகோகுலத்தில் வேதவித்துக்கள்லாம் வந்திருக்காள் சிவ மந்திரத்தால் ஹோமம் மகாமந்திரம் பிரம்மா பிரம்ம உத்தியோகாரான்னு சொன்னாலே அஜ்ஜத்தை கொடுத்தா போகிறாது அந்த மந்திரத்துக்கெல்லாம் அப்படி வந்திருக்கா தெரியவாடலாம் வந்திருக்கிற போது மங்கள ஸ்நானம் பண்ணி குழந்தைக்கு யசோதே ஆயிரம் வேலைக்காரிகள் இருக்கா எண்ணெய் சேய்க்கிறதுக்கு தான் தேய்ச்சாலாம் குழந்தைக்கு எண்ணெய் சேய்ச்சாலாம் எப்படி தேய்ச்சா ரெண்டு காரியம் யூச்சிக்கிண்டு குழந்தைய காலில் படுக்க வச்சு குப்பரை படுக்க வச்சு சுவாமி காலை கட்சிட்டு இருக்காளா யசோத காலை முழங்காலக்குள்ள தலையை விட்டுருந்து தலையில எண்ணெய் முதுகு எண்ணெய் தேய்க்கிறாள் சட்ட சுவாமி சிரிக்கிறாளா எண்ணெய் தேய்க்கிற போது சிரிப்புணும் எத்தனை பையன் ஊற கூட்டி போனான் அழுது போர்னா கத்துவன் சுவாமி சிரிக்கிறாளா அது இன்னைக்கு சமாநியமான குழந்தை இல்லையது பரமாத்மா வந்திருக்கான் குழந்தையா யசோத பாக்கியத்துக்காக இந்த வைபவத்தை பார்க்க பிரம்மரோகத்திலேருந்து நார்ந்தர் வந்தாலாம் அந்த கோகுலத்துக்கு ஆகாசத்திலேருந்து யசோதையை கூப்பிட்டு காட்டாளாம் எஸ்மானோ பிரபேவ்யுமே பிரபஸ் சேவயுகம் பிரப நாரத சுவாமி வீணாபாணியாய் ஆகாஷத்துல வந்த நின்னு அம்மா யசோதேன்னா என்ன நாரத வந்திருக்காளே இந்த இடச்சேரிக்கு ஏழை ஊருக்கு நிமிந்து பார்த்தா அம்மா நான் பிரம்மபுத்திரன் நாரதன் நீ என்ன நோன்பு நூத்தே இந்த குழந்தைய பிள்ளையா பெறுவதற்கு எந்த பிரபு கோபாலனுடைய சரணத்திலே பிரம்மேந்திர வருண குபேராதிகள் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றோ அந்த பிரபு என்ன தேய்ச்சிக்கிறதுக்கு உங்கால வந்து விழுந்து நமஸ்கரிச்சு கட்டின்னு இருக்கானே நீ என்ன நோன்பு நூத்தே என்ன வரத்தே வச்சொல்ல உலகம் மூக்கம் செய்யட்டமே நல்ல புள்ளிய பெறட்டமே தேவ கிருஷ்ண சேவ பாதயுகம் பிரபிர்ணையம் அப்போயோ வைக்குண்டதோரேஷாஸ்து வைக்குண்டத்துக்கு மேல போயிடுத்து இந்த என்ன பாக்கியம் பண்ணுவேன் உடனே என்ன என் குழந்தை காலத்துல ரெண்டு தோடையும் அப்படி நிறுத்தி வச்சு யசோத பார்த்தா பார்த்தா வைகுண்டம் அந்த ரூபத்தை உடனே தரிசனம் பட்டத்திரிக்கும் ீ பரித வணமா சுதுதரம் காஞ்சனாலம் சாரஸ் லளிதபாவே உன்னத நாசிகே மந்தம் மகர குண்டலம் போன்ற கண்டம் விஸ்திருத்தமான வட்சஸ்தலம் சபுஜம் சக்கரம் வனமாலே கௌஸ்துகம் ஸ்ரீவத்ஷம் முக்தாஹாரம் துளசி ராமா மந்தார மாலே வைஜயந்திஹாரம் ரத்ன கங்கணம் ரத்னூரியகம் கீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி ரத்னூபுரம் திவ்ய சரணம் வஜ்ரேகேஜரேகே யவரேகே அங்குஷரேகே கல்யாண விக்கிரகம் பாவேகம் பகவந்தம் நாள் கண்டுட்டேன் நாள் உடனே உலகத்துல என்ன பேசுறாள் என்ன நினைச்சிட்டு இருக்காள் எல்லாம் எனக்கு இந்த சித்தியெல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் ஆண்டாம் ஆண்டாம் ஏன் மீன் கூட்டம் கூடி உன்ன தியானம் பண்றதுக்கு அடைஞ்சலா போயிடும் இத்தம் சதிமஹமிக்க சம்பத்தேயும் விளம்பாவம் அளமிதம் நாரியே காமையேஹம்னம் பவன புரபே दूर மாத்து दूर தூரதர்சனம் இதெல்லாம் भगवान उल्ला பார்த்தா வந்துவிடுவான் அமெரிக்காவில் இருக்கிறவன் கண்ணுக்கு தெரியும் ரஷ்யாவில் பேசுற பேச்சு காதில் விழுவன் என்ன பிரயோஜனம் இல்லை இதனால என்ன பலம் ஆச்சாரியாட்டு சொன்னார் ஒரு கழவன் ஒரு சுத்தி உண்டு பண்ணிட்டு இருக்கேன் நீங்க தெரியவா பார்க்கணும்னா ஆதி சங்க என்னன்னு கேட்டார் ஒன்பது வயசான கழகம் ஆகாசத்தில் பரப்பேன் பரந்த பறந்த ஒரு சந்தை பறந்துட்டு கோடம் எல்லாம் வீழ்த்தி சாங்கிட்டு இருந்தேன் ஆச்சாரியால் ஒரு கோடம் மூறம் கொண்டு கொடுந்தான் சாத்த இதுக்கு எத்தனை வருஷம் சமப்பட்டேன்னு கேட்டா தெரியுமா நாற்பது வருஷம் சமப்பட்டேன்டாண்டா எனக்கு இத்தனை ஒரு சின்ன பாபத்தை பண்ணி காக்காயா பிறந்தா ஒரு முறை பறக்கணும்னு இருக்கலாமே இதுக்கு எனக்கு இத்தனை சமப்பட்டேன்னு கேட்டாரு இதுல என்ன பலம் இதனால என்ன பிரயோஜனம் தான் புரிஞ்சது களத்துல வந்து கதை நான் மகான்கள போனாத்தாலே புரியும் கட்டாட்சத்தாலேயே அனுபவிச்சு விடுவார் பாரதியை பார்த்தவாளும் தான் புரியும் அவன் கட்டாட்சம் மேல விழுந்தா உச்சிவிடும் அவன் குருவாயிருக்கும் சந்திசாலும் சந்திரசேகர பாரதியும் போய் நவாகம் ஒண்ணே மூணாவது வருஷம் ரொம்ப பலமாஸ் புச்சேஸ்காரா வந்து நடத்தினால செலவிச்சு நவாகம் திவ்ய ரூபத்தோடு இன்னைக்கு சஞ்சரிக்கிறார் திருஷ்டா சீதா திருஷ்டா சீதா சொல்லிட்டு ஊக்கப்பிரேத்த பிஷாச்சங்கள்லாம் அங்க வந்து அலரும் அந்த சனிசி வந்துட்டா அந்த நவாகம் தெரியவா போய் அப்போ கால இதுல இந்த காலத்தில இருந்தா பிரார்த்திச்சா ஒரு நாள் ஊக்கம் வந்திருந்தா வந்திருந்து ராமாயணத்தை வந்து சிரவணம் ஒரு மணி அவ பேசினா ராமாயணத்தை பத்தி நான் வந்த மணி கேட்டுனேன் என்னை பத்தி சொன்னா ஒரு மணி அவளுடைய கருணையை பாருங்க அவளுக்கு யாரு என்னும் அவளுக்கு அம்பாள் உள்ளே போதும் தரிசனம் அப்படிப்பட்ட தெரிவாள் என்ன பத்தி ஒரு மணி சொல்லி அன்னைக்கு அனுகிரகம் மறக்கவே முடியாது ஒரு கோட்டீஸ்வரன் நம்பூத்திரி ஆத்துல வந்து இறங்கினா அந்த ரொம்ப வண்டிவா தென்னமரம் உலகத்துல இருந்தோமே அவருக்கு உள்ள தென்னவரம் இனிமேல் உலகத்துக்கு ஒருவே கிடையாது அப்படி ஒரு நம்புத்திரி பெரிய கோட்டீஸ்வரன் அவர் வந்து ஆசக்கரிய சொன்னு தங்கிலே அழிச்சு போயிருந்தா தெரியவா அந்த அன்னைக்குதான் நான் போய் சொன்னேன் தெரிவாலும் இங்க வந்து ராமாயணம் முழுக்க கேட்டுவிட்டு அன்னைக்கு மணி ஒரு மணி அவ அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் பறந்து போனான் அன்னைக்கு பகல் பூஜை விஷயம் எல்லாம் இன்னைக்கு கருப்பையா சந்திரசேகர பாரதி தலையில கைய வச்சவசம் சவித்ரே உபாசனாக காளிதாசன் இருக்கு சுவாமி உள்ள பார்த்துட்டா போறும் அது என்னாகும் தூரசிரவணம் தூரதர்ஷனும் எல்லாத்தையும் கொடுத்து வரும் அதனால என்ன பிரயோஜனம் இன்னும் பிரயோஜனம் இல்லை எனக்கு வாண்டாம ஏன் உருவாயிரம் ஏன் எப்படி சொல்றேன் ஒன்னு அடையறதுக்கு இதெல்லாம் பிரதிபந்தகம்னு இருந்தாள் தாமசத்தை உண்டு முடிவுடா ஆகினால் இதெல்லாம் வாண்டாம் எனக்கு அதெல்லாம் வேணும்னா இது நாள் சுவேவா தேவான் சர்வ தாபாது நீதான் எனக்கு வேணும் என்னுடைய சர்வ தாபத்தையும் அத்தியாத்மிகாதி தாபத்திரயத்தையும் நீ போக்கணும்னு காட்டாள் பகவான் தாபத்தை முடியும் நாம் செஞ்சுக்கிற பிரதீகாரங்கள்லாம் உடம்பு எரியிருதுன்னா கல்லெடுத்து சுட்டா கல்லெடுத்து மேல ஊற்றிக்கிறா போத எரிய உடம்புக்கு சுட்ட கல்லெடுத்து ஊற்றி தான் என்ன பண்ணணும் வந்து கொண்டு அது மாதிரிதான் நாமா பண்ணிக்கிற பிரதீகாரங்கள்லாம் துக்க ஊசதம் ததவி துக்கம் நீ பகவத் அனுகிரகம் இல்லாம நீ பண்ணிக்கிற பிரதீகாரம் முழுக்க துக்கத்துக்கு நீ எதை மருந்துன்னு நினைக்கிறியோ அதுவும் துக்கம் ஆகிடும் இருக்கா பகவானை போய் சரணாகிதி பண்ணுவாள் பெரியவாள்லாம் போய் சரணாகிதி பண்ணுவாள் பெரியவாலை போய் சரணாகிதி பண்ணுவாள் செவத்தை அடையலாம் அப்படி உள்ளே பகவான பார்த்து பார்த்து அவனுக்கு அடையிற தேசம் அது மாதிரிக்காக பட்டத்திரிக்கும் தரிசனம் உள்ள கண்டாள் பகவான் உள்ள பார்த்தாள் மகாபாரதம் மகாபுரிய கிரந்தம் பகவத் அனுகிரகம் இருக்கிறவாள் கஷேமத்தை அடைகிறாள் சுவாமி அஞ்சினாள் கஷேமத்தை அடைஞ்சாள் பெரியோன அண்டல்ல அவனுக்கு இல்லை இதத்தான் பாரதம் ஊக்க சொல்வது பதினெட்டு பருவாவதையும் இது ஆதி பருவா நேற்றைய தினம் பீஷ்மம் பிரதீனைங்கிற புள்ளி சரித்திரம் நடந்தது அந்த குடும்பத்துல பீஷ்மருக்கு விளையாடா வந்தாலே சத்தியவத்தீன் பெயர் அவளுக்கு ஜீனும் பெயரு அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தது அந்த பிள்ளைகள் பிறந்ததுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு பிள்ளை போயிட்டான் கல்யாணம் பண்ணி வச்ச பிள்ளைக்கு மூணு பெண்ணை போய் சுயம்பரத்தில் போய் பீஷ்மர் ஜெயிச்சு கொண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதுல வச்சு மூணு பேர்களையும் போய் ஜெயிச்சு கொழுந்துருக்கா காசி தேச ரூபோக்கி அம்பே அம்பாளுக்கே அம்பிக்கை மூணு பேர்கள் சேர்ல கொணுந்தார் பீஷ்மன் உண்ணுந்த உடனே அம்பேங்கிறவள் பார்த்தா நான் உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன சொன்னா எங்கேயாவது பின்னாடியே சொல்லிருக்கக்கூடாதா பூங்கழிக்கணும் அப்புறம் சொல்றேன் சொன்னாள் இந்த ஆரை பண்ணிக்க போறேங்க ஷால்வலைனா வந்து இந்த சுயம்பரத்துல வந்தா அவனை பண்ணிக்க போறேங்க உடனே தெரியணும் அவன் மாட்டேன்ட்டான் உடனே இங்கோ அஞ்ச மோகோ கடைசியில் அவனை கல்யாணம் இல்லாமல் போயிடுறவளுக்கு அந்த சரித்திரம் அம்போ பெரிய சரித்திரம் அது பின்னாடி வரப்போறது அதை ரெண்டாம் நாளை மூன்று நாள் நான் தான் கொஞ்ச நாள் தள்ளி சோட்டை சொன்னேன் திரௌபதி கல்யாண சரித்திரம் அங்கே டிவி வந்து கொடுத்தான் ஒரு பிராதா ஒரு பிராதா யுத்தத்துல போட்டான் அவன்பருக்கு பிறந்த பிராதா ரெண்டு பேர் குடும்பத்துல கஷ்டம் ஏற்பட்டு அப்புறம் மறுபடியும் பாண்டு இவாள் உண்டானா அது பெரிய சரித்திரம் அந்த சரித்திரங்கள் சித்தத்துல தோஷம் உள்ளவாள் வாங்கிந்தாலேயே விபரீதமா கூட வாங்கி விடுவார் அந்த கதையெல்லாம் படிச்சா அது ரொம்ப சுத்தமா படிக்கணும் மூணு மாசம் நாலு மாசம் சொல்லும் போதெல்லாம் வழக்கம் இந்த சரித்திரங்கள்லாம் கேட்டுக்கிட்டு ராஜாஜி சந்தோஷப்படுவார் இப்படி சொன்னேனே யார் இப்படி அதுல ஒரு தோஷம் இல்லாமல் சித்தத்துல போய் எப்படி இறங்கணும் அப்படி சொன்னேடேன்னு என்ன அவர் வாயிட்டு லேசியல ஒப்பிட்டுக்க மாட்டார் புரியும் ஏதாவது புத்தம் தான் சொல்லுவாடான் நான் என்ன புத்தம் சொல்லி நான் கேட்டதில்லை வேதத்துல சத்திரம் அடிக்கடி சொல்லுவேன் நாலு மணிக்கு சொப்பனத்துல நீங்க சொன்னா போல சொனம் கண்டேங்கிறாள் சொப்பனமே கண்டது இல்லையாவாள் இருக்கணும் என்ன கருணை என்ன சொன்னேன் எனக்கு உங்கள்கிட்ட கருணை இல்லை உங்களுக்கு எங்கிட்ட விசுவாசம் அதனால தோண்டி இருக்கு என்ன நீங்க இடத்துல கருணை வச்சிருக்கீங்க ஊக்கிகமான விஷயம் பேசுறதே இல்லை தெரியாத அசடுகள் ஏதோ பார்த்து விட்டு நினைச்சிக்கணும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கிட்ட வந்து பேசுவார் ஆசரை பத்தி பேசுவாள் வால்மீகி பேசுவாள் வேதத்தை பத்தி கேப்பார் வேதத்துல ரொம்ப நம்பிக்கை சொன்னால் பத்தாயிரம் பேர்களை வச்சிருந்து நான் அடுத்த ஜென்மாவில வேதாத்தியை முடியாது ஹூன் அழுத்தாரு பேப்பர்ல எல்லாம் அழுதினா அப்படி ஹூன் கதறி நான் வேதம் வரு இன்னமே இல்லை எனக்கு சொல்லிண்டா என்னவா வரும் ஒரு ஒரு தரவை சொல்லிக்கிறது கூட வயசு தாண்டி போச்சேன்னு சொன்னார் வேதத்தை ஒரு ஆவர்த்தி வசதி உள்ளவாள் தெளிவா சந்தியாவும் சொல்லி பண்ணோம் டி ஆர் ராமச்சந்திர இவாழ் சொல்லா நான் பாதியில் போயிட்டேன் நறுச்சிவிட்டா நறுச்சிவிட்டாலே பார்க்குறேன் கண்ணாலு ஜலம் வா ஜலம் விட்டு வருத்தப்பட்டாள் எனக்கு இனிமேல் வேதம் வராது நீங்கள் வந்ததே சந்தோஷமாயிருக்கு எனக்கு சொல்ல என்னத்துக்கு சொல்றேன் தெரியுமா அடுத்த ஜென்மா பிராமணா போறதுக்காக சொல்கிறேன் சொன்னாள் டி ஆர் ராமச்சந்திர இவாழ்னா நம்ம மத்தத்துக்கு ஒரு பெரிய சுக்கரம் அவா அப்படி அவள் வாத்துட்டு சொன்னாள் இந்த மாதிரி இதை நான் சொன்னபோது உத்தர சொன்னாள் சங்கரலிங்க இவ்வாள் வேதம் முழுக்க சந்தோஷி விட்டாங்க ஆச்சரியேன் வேதம் மூக்க சந்தோஷத்திருக்காள்வா அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரு புண்ணியத்துவம் கிடைக்கணும் வசதிகள் இருக்கிறவா வேதம் சொல்கிறதுன்னா ஈஸ்வரன் நம்பித்தான் சொல்லணும் வேற இனிமேல் அவளுக்கு வேதம் சொன்னேன்னு போய் ஏதாவது சற்று வைத்து வர போகிறதா அதை அவள் எதிர்பார்க்கிறாளா இல்லை வந்து பிரதிக் ஹத்துக்காக எதிர்பார்க்குறாளா அது வசதி ஒரு ஆவர்த்தி வசத்தின்னா என்ன சொல்கிறேன் அவகாசம் இருக்கணும் வேறு ஒரு வசதி தேவையில்லை வேத வித்துக்கள் பசு மாதிரி துணி பில்லை போட்டால் இன்னும் அரைச்சியர் கூட கறக்கும் அது மாதிரி சாதுக்குடத்தில் சொல்பத்தை உபகாரம் பண்ணிட்டு தான் சந்தோஷமாக எதவித்துக்களுக்கு கொடுக்கிற போது ஒரு சந்தோஷமா கொடுக்கணும் அப்படி கொடுக்கிற குடும்பத்தை பார்த்து தெரியும் ரிஷிகள் பாரதத்திலே சொல்றாள் பாரதத்திலேயே பிராமண மகிமைபோது கீஷ்ணர் ஊணு கண்ணால ஜலம் விட்டுவிட்டு சுவாமியை கூப்பிட்டாள் என்னால சொல்ல முடியலே நீங்க சொல்லுவோம் சுவாமிய பகவான் வாக்காள பிராமண மகிமை சொன்னாள் எனக்கு சொல்ல முடியல பெரியவாளுடைய பெருமை பற்றி விட்டாள் கீஷ்மர் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம் இப்படி பாண்டுவனுடைய உற்பத்தி ருதராஷ்டிர உற்பத்தி மிருரோபத்தி தான் சொன்னார் பாண்டு ராஜ்யமான வந்தாள் ருதராஷ்டிரம் அதனால அவர் ராஜ்யமாடல பாண்டு ஒரு சமயம் காட்டுக்கு ஓட்டையாட போனாள் போன இடத்துல கிந்த ஒரு ரிஷி அவருக்கு என்ன தோணித்து நாம் இப்படி பிராமணனா இருந்தால் ஏகாதசி துவாதிசி அமாவாசை நிர்பந்தங்கள் எல்லாம் இருக்கு மிருதமா இருந்தால் ஒரு நிர்பந்தம் இல்லை நான் எல்லா போகத்தையும் எப்பவும் அனுபவிக்கலாமே அவரும் அவ பத்னியும் மான ஆகி போகத்தை அனுபவிச்சுருந்தார் இவர் மானத்தால் போய் அடிச்சு விட்டார் மானு நினைச்சிருந்து உடனே அவர் ஷபிச்சு விட்டார் நீ இந்தமே பண்ணா அவன் மண்டை வடிச்சு நம்ம உடனே ஆத்துக்கு போய் அண்ணாவை நமஸ்காரம் பண்ணி நான் காட்டுக்கு தபசுக்கு போறேன் பத்னியை இந்தமே நான் காமத்தால் நமிச்சேன்னா மண்டை வடிச்சு போய்டுமா நான் ஆத்மஹத்தி பண்ணிக்கலே நான் காட்டுல போய் தபசு பண்ணி ஜென்மாவை கரையேற்றிக்கிறேன் பிராமண ஷாபம் வந்துட்டு பறந்துக்கா பிரயப்படுவாள் மகான் ராஜா பகவத் பரிசிச்சு சந்தோஷமா இருக்கா மனசு தபிக்காம இருக்கான் முருகிறேன் ஆனா மனசு தபிக்கலையான்னு காட்டிலே ஒரே ஒரு தாபம் இருக்குனா ராஜா பிரம்மனுஷ்ட்ட பொய் சொல்லப்படாதோ இல்லையா நிஜத்தை சொல்றேன்னா என்னான்னத்தினாலே ஆஹாரம் இன்மையினால என் பிராணம் துடிக்கல்லே என் மனசு துடிக்கலே ஒரே ஒரு துடிப்பு நாள் பிபதோச்சு நிரபராதியான ஒரு பிராமணனுடைய ஷாபம் என் குடும்பத்துக்கு வந்த அத குழந்தைகளுக்கு நான் முதலா வச்சுட்டு போறேனேன்னு அல்லா என்ன என் பிராமண சத்தி எங்களுக்கு பாருங்க ராஜாக்களுக்கு பிபதோச்சுத பியூஷம் கோபால சரித்திர அமிர்த்தத்தை உங்ககிட்ட பாரம்பேன் எனக்கு அதனால ஒரு துடிப்பு இல்லை சாபத்தை என் குழந்தைகளுக்கு நான் முகலா வச்சுட்டு போறேனே சுவாமி சொன்னார் விப்ரமும் கதாக சமதினா தப்பு பண்ணினான் வேலை விட்டு ஆனாலும் மன்னிச்சு விடுவோம் கார் அந்த சாபம் குடும்பத்துக்கு வாண்டாக்கா நான் குழந்தைகளை பத்தி சொல்ற போது பிராமண சாபம் வாண்டா குடும்பத்துக்கு முக்கா ஆடு கடிச்ச சரியும் பிராமணம் சாப்பிடு வந்த குடும்பமும் உருப்புறது இல்லை ஆடு வா வச்சுன்னு வச்சு போது சரியே அப்புறம் நீங்கள் என்ன இரு போடுவோ ஜலம் படுவோ பை போகுங்களோ அதை அப்படியே உள்ளமாக போய் காஞ்சி போயிடும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அது மாதிரி ரொம்ப சாப்பம் வந்த குடும்பமும் அதை பயப்படுவாள் மகான்கள் எல்லாம் அதுக்குள்ளே அனுகிரகம் வேணும் வேணும்னு எதிர்பார்ப்பாள் உடனே என்ன பண்ணினால் காட்டுக்கு போகிறேன்னதே பத்திரிகளும் கூட வருவேன் என்னால் சதாஷ்டிரில் என்னை கண் பிராதா உருட்டு போகிறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்போ தான் பீஷ்மரை கூப்பிட்டு எங்கள் அண்ணாவையோ அண்ணாவை உங்கள் குழந்தைகளையோ யாராவது இழுத்து யுத்தம் பண்ணினால் நீங்கள் யுத்தம் பண்ணி ஒத்தாசம் பண்ணம்ல அப்போ கையெழுத்து போட்ட தான் பாண்டவாளுடைய கட்சிக்கு வர முடியல பீஷ்மர் பாண்டவால் பிறப்பதற்கு முன்னாடியே வீதி கொடுத்த முச்சரிக்கையாக போயிட்டு இதனால் தான் தரப்புக்கு வந்திருக்கலாம் வர முடியல அப்படி இறுதி கொடுத்துட்டார் பாண்டவம் வச்சுக்கிட்டு இந்த நிபந்தம் உன்னால தான் வந்தேன் பத்னியிடம் கூட ஒருவேன் மாதிரி இன்னும் குந்தி இன்னும் குந்தி மூத்தால் மாதிரி ரெண்டு பத்மிகளோட சொர்க்கத்துக்கு போற வழி அந்த இடத்துல ஏறி மேல தபு பத்மிகளோட ராமசன் கீர்த்தனம் பண்றது நமஸ்காரம் பண்றது பூஜை பண்றது இப்படி இருந்துட்டு இருந்தார் ஸ்நானம் பண்றது இப்படி இருந்தால் அமாவ தபசம்ணிட்டுந்தாலுங்களே அமாவாச இன்னைக்கு வித்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணி காதுக்குள்ள பூஜிச்சாள்